வணக்கம் ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினியின் பொது அறிவு குயலுக்காக சென்னையிலிருந்து ஆனி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தீயணைப்பு சேவை பிரிவு சிவில் சர்வீசஸ் மற்றும் ஹோம் காடுகளுக்கான பொது இயக்குநராக எம் நாகேஸ்வர் ராவ் நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டு அரசு கட்டணமில்லா முதல்வர் ஹெல்ப் லைன் அறிமுகப்படுத்தும் மாநிலம் உத்தரப்பிரதேசம் மூன்று திரிபுரா அரசின் சாலை திட்டத்திற்காக முன்னூற்றி கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளது இனி இன்றைய கேள்விகள் 1. சமீபத்தில் பங்களாதேஷுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையே ஒன்பது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன இரண்டு பிரெஞ்ச் அரசு இணைய நிறுவனங்களுக்கு எத்தனை சதவீதம் வரி விதிக்க உள்ளது மூன்று நடப்பு நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடையும் என பொருளாதார ஆய்வு அறிக்கை தெரிவித்துள்ளது நன்றி மீண்டும் சந்திப்பு